தலை அருகே நியமிக்கப்பட்ட வானவர் ஒருவர் இருப்பார் அவர் தன் சகோதரருக்காக நல்லதை கேட்கும் அந்த வானவர் ஆமீன் உமக்கும் இது நல்ல விஷயங்கள் உண்டு என்று கூறுவார் என நபி செல்லமாக அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு மூன்று மூன்று